திருச்சிற்றம்பலம் திருத்தெல்லேணம் சிவனோடு அடைவு என்பது சான்றோர்கள் வழங்கியிருக்கிற உட்குறிப்பு தெள்ளேனம் இது ஒரு மகளிர் விளையாட்டு அவ்விளையாட்டில் பாடப்படும் பாடல்களுக்கு தெள்ளேனம் எனவும் வழங்கப்பெறும் அடிகள் அவ்விளையாட்டை ஒட்டி செய்த பாடல் வகை இப்பகுதி சிவனோடு ஐக்கியம் என்கின்ற முன்னைய தொகுதிக்கு வழங்கியிருக்கும் குறிப்பின் பொருள் சிவனோடு அடைவு என்று இதற்கு சொல்லுகின்ற பொருளோடு ஒத்துப்போயிருப்பதினாலே அக்குறிப்பின் பொருளே இதற்கும் கொள்ளலாம் முதல் பாடிலே ஒரு குறிப்பை தருகின்ற திருமானும் பன்றியாய் சென்று உணராத்திருவடியை ஒரு நாமறிய ஓர் அந்தனாய் ஆண்டுகொண்டான் ஒரு நாமும் ஓர் உருவும் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று பாடுகிறார் ஈசர்க்கு ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாத நிலை சொரூப நிலை ஆயிரம் நாமம் அதற்கேற்ப வடிவம் கொண்ட நிலை தடத்த நிலை சொரூப நிலை இறைவன் இயல்பு நிலை ஆன்மாக்களுக்காக கொள்ளும் கருணை நிலையில்தான் அவனுக்கு நாமங்களும் வடிவங்களும் வருகின்றன அவை இயக்க நிலை இயல்பு நிலையில் ஒரு தொழிலும் இன்று இருக்கின்ற சிவம் இயக்க நிலையில் ஐந்தொழில் புரிகின்றான் திருமால் திருவடி காணாத நிலைக்கு காரணம் இருபத்தைந்தாவது தத்துவத்திலேயே நின்றுவிடுகின்ற பக்குவம் வைணவர்களுக்கு தத்துவம் இருபத்தைந்து என்பர் முப்பத்தாறு தத்துவங்களை கடந்தார்க்கே ஈசனை அறிதல் கூடும் ஆறாரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெறுமாறு உளதோ என்று அருணகிரிநாதரம் கூறுவார் உரு நாம் அறிய ஓர் நாம் அறியும்படியாக ஓர் அந்தனாக உருக்கொண்டு வந்தான் என்பதுதான் மணிவாசகர் கூறுகின்ற கருத்து ஆந்தணனாக வந்திருந்தாலும் அவன் அம்பலவன்தான் என்று நாம் அறியும்படியாக அறிவித்த அருட்திரத்தையே மணிவாசகர் குறிக்கின்றார் ஒரு நுட்பமான செய்து பாருங்கள் இருபத்தைந்து தத்துவங்களுக்கு உட்பட்டதால் திருமால் ஈசனை காண முடியவில்லை என்பதுதான் குறிப்பு அதற்கு மேலே தாண்டியவர்கள்தான் அதாவது இருபத்தைந்து தத்துவங்களை தாண்டி மேலே சென்றவர்களால் ஈசனை காண முடியும் அதன் மேல் முயற்சி கொண்டு திருவடியை தமக்கு தந்து ஆண்டு கொண்டார் ஆனால் திருமாலுக்கு அது கூடவில்லை என்பதை உரு நாம் அறிய என்கிற ஒரு குறிப்பை தருகிறார் உரு என்று சொல்லுவது தமிழ் நெடுங்கணக்கில் இருபத்தைந்து என்கிற என்னை குறிக்கும் என்பதை நாம் இங்கு மகிழ்வோடு ஒப்பிட்டு பார்த்துக் திருமாலும் பந்தியாய் சென்று நாம் அறியவோர் அந்த கொண்டு ஒன்றும் இல்லாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினம் கொட்டாமோ திருஆர் பேரும் துறை மேய பிரில் பிறவி கருவேரவி யாவரையும் கண் நான் வருக்கிறேன். தேவர் ஆயன் திரு え Wintermallow, Maryland, we contemplate the Karma territory, we� 비벤트ils people, ounds you may overcome our shoulders ougher informação just if we do exhibiting ourcorps every <laughs> afternoon, we peacefully informed our ultimate pain. Bye-bye. கண்ணீமல் கல்லேணம் கொட்டும் கையல் மாண்ட கண்ணீதல் அங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினைச் but to be சாத்திரம் நாம் சவலை கடல் உடன்கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கடல் இணைகள் தந்தும் செகலை பரவினாம் கல்யணம் கொட்டமோ பான் கெட்டு மாறுத மாங்கு அழல் வாடங்க <laughs>